அடியனுடைய உபநியாசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இன்றைய விண்ணப்பத்துக்கு தலைப்பு விசிட்டாத்வைதம் என்கிற தலைப்பு விசிட்டாத்வைதம்னா என்ன அதிலே நம்முடைய பூர்வாச்சாரியால் சாம்பிரதாயகமான அர்த்தங்களை எப்படி நிரூபித்து உள்ளார்கள் என்பதை சத்து விவரணமாக இந்த கோட்டியில் விஜய்யாபனம் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏழே மணிக்கு உபன்யாசம் முடிச்சோம் தஸ்மையாய நம பரமயோகினே யாகா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் என்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் சுவாமி எம்பெருமானார் இந்த நில உலகத்திலே திருவதாரம் பண்ணியது சித்திர மாசத்திலே திருவாதனியார் திருநக்சத்திரத்தில் அந்த அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்திலே அவருக்கு மூலபுருஷரா இருக்கிற சுவாமி எம்பெருமானார் அவருக்கு மட்டும் மூலபுருஷர் அல்ல சீவ இட்டம சம்பிரதாயத்தில் இருக்கிற எல்லோருக்குமே மூலபுருஷரான சுவாமி எம்பெருமானார் அவர் வளர்த்த விசிட்டாத்யர் சித்தாந்தமாவது என்ன என்பதை வியமாக விண்ணப்பம் செய்து எபெருமானார் திருவுள்ள உகப்புக்காகவும் வர்த்தமான ஜீர் சுவாமியினுடைய திருவுள்ள உகப்புக்காகவும் சத்து விவரணமாக விஜய்யாபனம் செய்து சத்த வரலாம் என்று ஆரம்பிக்கிறேன் உபநியாச தலைப்பு விசிட்டாத்யம் சோழச முபுரம் துட்டாச்சார சுவாமி அவர் பாராசித்தி விஜயம் என்று ஆச்சரியமான கிரந்தம் அருள் செய்திருக்கிறார் பிரம்மசூத்திராக்கியான அதுல ஆரம்பத்திலே வர்ணனம் பண்ணுகிறார் ஆச்சரியமான ஸ்லோகம் இது வேதாபகாரணம் தைத்தியம் மீனரூபி நிராகரோது தர்த்தாபஹாரண சர்வான் வியாசரூபி மகேஸ்வரா எம்பெருமான் மத்தியாவதாரம் கொண்டான் அதே எம்பெருமான் வியாசாவதாரம் கொண்டான் பகவானுடைய ஓரவத்தாரம் மீனாவதாரம் அந்த பகவானுடைய மத்தோரவத்தாரம் வியாசாவதாரம் வேதாபகாரம் பண்ணினான் ஒரு அசுரான் அவன் அழித்து வேதத்தை கொண்டுவதற்காக அமைந்தது விபரீதமாக சொல்லி வேதார்த்தங்களை மாற்றி சொல்ல அதிகாரிகள் அவர்கள் இதுதான் வேதாந்தார்த்தம் இதுதான் வைதிகமான மதம் இதுதான் சத்வாரம் என்று அதை சித்தாந்தீகரணம் பண்ணுவதற்காக எம்பெருமான் வியாசாவதாரம் கொண்டான் பகவானுடைய திருவவதாரம் தான் வியாசாவதாரம் என்று வியாசருடைய திருத்தாப்பனார் பராசர பகவானே வர்ணிக்கிறார் கோயோபி மைத்ரேய மகாபார்பேர் மகாபாரதத்தை அருள்ச்சியிருக்கிறார் சாரீரிகமான பிரம்ம மீமாம் அருள்ச்சியார் வேதவியாசன் அது நாராயணனுடைய அமிசாவதாரமாக இல்லாமல் போவரே ஆனால் இந்த காரியம் பண்ண முடியுமான்னு வியாசருடைய திருத்தாப்பனார் ஸ்ரீ பராசர பகவானே தான் வர்ணனம் பண்ணியிருக்கிறார் அது பிரசித்தமான விஷயம் அந்த வியாசாச்சாரியர் அவர் அருள் செய்திருக்கிற பிரம்ம மீமாம் அதற்கு வியாக்கியானம் எண்ணுகிற சுவாமி பெருமானார் விசிட்டாத் என்பதை ஸ்ரீபாட்சியத்திலே விளக்கமாக அருளி செய்திருக்கிறார் வேறார் சங்கரகத்திலே அற்புதமாக வந்தனம் எண்ணுகிறார் அந்த விசிட்டாத்வை என்ன அதிலே தத்துவாகமாவது என்ன ஹித புருஷார்த்த பாகமாவது சாயம் பண்ணவல்லீகரணம் பண்ணிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் இருக்கிறது அது எங்கிருந்து வந்தது மகாச்சாரியர் பாராசதி விஜய் ஆரம்பத்தில் வேதாந்திகள் எல்லாம் விசாரம் பண்ணுவது இந்த இரண்டு விஷயங்களை பத்தி அதாவது வேதாந்தங்களிலே சொப்பட்டதுவை வேதாந்தங்களிலே சொப்பட்டது அத்தமா அத்தம் வேதாந்தார்த்தமா துவைத்தம் வேதாந்தார்த்தமா அதாவது வேதம் வேதாந்தார்த்தமா அபேதம் வேதாந்தார்த்தமா என்னதான் வேதாந்திகள் விசாரம் பண்ணுவர்களே தவிர சைவம் வேதாந்தார்த்தமா வைஷ்ணவம் வேதாந்தார்த்தமான விசாரம் பண்ற வைதிகாலே கிடையாது ஏன் என்னால் சகல வைதிக சம்மதம் சிவைஷ்ணவ மதமா இருக்கிறபடியா அது அத்வைதாச்சாரியாளா இருந்தாலும் அவ வைஷ்ணவ மதம்தான் விசிட்டாத்யதிகளா இருந்தாலோ வைஷ்ணவ மதம் தான் இல்லையா துவைதிகளா இருந்தாலோ வைஷ்ணவ மதம் தான் உஷ்ணுப்பாரம் சொல்லாத அவைஷ்ணவ மதம்ங்கிறது வேதாந்த மதத்திலே எல்லாரும் வேதாந்திகளா இருக்கிறவர்கள் என்ன நாராயண பரத்வத்தை இசையாத வைதிகனே கிடையாது அதனாலதான் பரவாச்சாரியனார் சுவாமி ஆள வந்தார் அன்றைய கேள்வி கேட்டார் ஒரு நாளுக்கு முன்னாடி தொய்யி நம் ரிட்சதி ஒத்துக்கொள்ளாத வைதிகனாரு கேள்வி பரவாச்சாரியானம் பண்ணி காட்டினார் அவைதிக இத்தியர்த்தக அபிப்பிராயம் காட்டினார் அபிராமணை இத்தியர்த்தக பொருள் சூக்தமாவது அத்தியனம் பண்ணா தான் பிராமணியம் கிடைக்கும் அது தொடக்கமாக சகலவேறு வேதாந்தங்களிலே சகல இதிகாச புராணங்களிலே சர்வசாஸ்திரங்களிலே சம்மதமானது நாராயண பரத்வம் அந்த நாராயண பரத்வத்திலே இந்த வைதிகாலுக்குள்ள யாருக்கு அபிப்பிராய பேரமே கிடையாது ஆனா இதுல அபிப்பிராய பேரம் உண்டு துவைத்தம் வேதாந்தார்த்தமா அத்வைத்தம் வேதாந்தார்த்தமா இதுல விஷயம் விசாரம் பண்ற வைதிகால் உண்டே தவிர சிவனுக்கு பரத்தமா விஷ்ணுவுக்கு பரத்தமா இந்த விஷயம் விசாரம் பண்ற வைதிகாலே கிடையே கிடையாது அப்படி விஷய விசாரம் பண்றான் அவன் அவைகனா இருக்கலாம் அவன் வைதிகனா இருக்க முடியாதுன்னு பண்ணிருக்கிறார் தொய்யின் நமது விசாரம் பண்ணுவது வேதாந்தார்த்தம் பேதமா துவைத்தமா வேதாந்தார்த்த அத்வைத்தமா அபேதமா வேதமா அபேதமா துவைத்தமா அத்வைத்தமா இந்த விஷய விசாரம் பண்ணுவார்களாக அமைந்தார்கள் நம்முடைய பெரியோர்கள் அல்ல நம்முடைய பூர்வாச்சாரியாளுக்குள்ளே சுவாமி எம்பெருமானார் திருக்கச்சினமிகள் மூலமாக தேவ பெருமாள் அருள் செய்த ஆறு வார்த்தைகளிலே இரண்டாவது வார்த்தையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் தரிசனம் பேதையே வச்ச அவர் அருள் செய்த ஆறு வார்த்தையில முக்கியமான வார்த்தை தரிசனம் பேதையே வச்ச ஆக நம்முடைய சித்தாந்தம் வேத தரிசன்தான் இருந்தாலும் இது விசிஷ்டாங்கிற சப்தத்தாலே வர்ணிக்கிறார்கள் அது எம்பெருமானார் திருவாக்களே அந்த சப்தம் வாராமல் போனாலும் கூட எம்பெருமானாருடைய திருவாக்கு வியாக்கியானம் இருக்கிறார் சுத பட்டர் பட்டருடைய சந்ததியிலே திருவதாரம் அண்ண சுத பிரகாசிகா பட்டர் சுதர்சன பட்டாரகர் அவருடைய திருவாக்குத்தான் தஸ்மை ராமானுஜாரியாயம் நம பரமயோகினே யாஹா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணா அந்த அவரு ஆச்சரியமான பாசனம் பாடி இருக்கிறார் வேதாந்தோதா மந்தவியா நிதித்யா சித்தவியா திரஷ்டவியான்னு சொல்லி ஆத்மாவாரே திரஷ்டவிய சோதவியோ மந்தவியோ நிதித்யா வேதாந்த வாக்கியம் ஆனால் ஆத்மாவாரே திரஷ்டவியான்னு முதல்ல சப்தம் கூட நம்ம ஆச்சாரியால் அதை மாத்திடுட்டா பாடக்ரம அப்படி இருந்தாலும் கூட அர்த்தக் கிரமத்தை அனுசரித்து பாடக்ரமத்தை மாற்றிக்கொண்டார்கள் அது பூர்வீமா நியாய சித்தமான விஷயம் ஆக ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியா திரஷ்டவ்யா ஆகல் சிரவண மனநியான தரிசனங்களை சொல்லுமாறு அமைந்திருக்கிற ஆச்சரியமான வாக்கியம் பிருகதாரண குபரிஷத் வாக்கியம் ஆத்மாவாரே திரஷ்டவியா சோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவயா அந்த வச்சனார்த்தத்த திருவிழம்பத்து சுத பிரகாசி காபட்டர் ஆச்சரியமான பாசனம் பாடியிருக்கிறார் ஹிருதம் புஜே லக்ஷ்மி பிரபத் தேகம் திருஷ்டம் சேரங்க தாமணி எதற்கொண்டு நாம் கேப்பதன்னால் வேதாந்தங்களைக் கொண்டு எதற்கொண்டு நாம் மனம் பண்ணுவதனால் பாஷ்யத்தைக் கொண்டு சீபாஷ்யத்தைக் கொண்டு எங்கே தியானம் பண்ணுவதன்னால் ஹய கமலத்தில் தியானம் பண்ணுவது தேசு பாக்யே மதம் ஜாத்தம் ஹிதம்புஜே ஆனால் கடைசியிலே லக்ஷீபதி பிரபத் தேகம் திருஷ்டம் திருவரங்கத்திலே தான் தரிசனம் என்கிறார்கள் திருவரங்கத்தில தரிசனமா பரவத்தல தரிசனமான பரவத்தல தரிசனம் திருவரங்கத்தில்தான் தரிசனம் வைத்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார் அனுசரித்து தம்முடைய வியாக்கியான தாத்பரிய திபிகையிலே சுத பிரகாசி காபட்டர் அச்சரியமான அபிப்பிராயம் காட்டியிருக்கிறார் அது என்னங்கிற விஷயம்தான் இப்பொழுது நமக்கு பிரகடம் உபக்கிரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வத்தா பலம் அர்த்தவாரம் உபபத்தி என்ன பலவிதமான தாத்பரிய லிங்கங்கள் இந்த தாத்பரிய லிங்கங்களை வச்சுன்னு தான் இந்த பிரகரணத்துக்கு தாத்பரியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்யா எழுதினார்கள் ஷட்வித தாத்பரியலிங்கம் சாந்தோக்கியோபரிஷத்து சாமவேரத்தைச் சேர்ந்த உபனிஷத்துல உபனிஷத்துள்ள உயர்ந்தது அந்த சாமவேரத்துக்கு அந்த உபனிஷத்து சாந்தோக்கம் பிரபாடகம் சத்யத்யா பிரகரணம் தாபரி லிங்க ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமானால் இந்த பிரகரணமே உபனிஷத்தே விஷயம் பண்ணியிருக்கிறார் அத்வைதாச்சாரியா இந்த வேதாசங்கரான தாத்ய ஜீபிகளை சுவாமி சாதிக்கிறார் அத்வைத விஷயம் தாத் பார்க்கிற போது என்பதை நாமும் ஒத்துக்கொண்டு விட்டோம் தாலிங்க ஆறு தாபரி லிங்கங்களை கொண்டு அத் தான் சாரார்த்தம் விஷயத்தை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாம் ஒத்துக்கொண்டு விட்டோம் சுத்த பிரகாசிகா பட்டம் அதுக்கு மேலே தத்து அந்த அத்வைதமாவது எப்படிப்பட்ட அத்வைத்தம் நூ நிர்விசேஷ அத்வைத்தம் அபித்து விசிட்டாத் விசித்தாத் விஷயம் தத்து பரம் அது சித்தாத் கொள்ள முடியாது அது அந்த பிரகரணத்தை நாம் கொள்ள முடியும் அபிப்பிராயம் கிடையாது அந்த அபிப்பிரதம் வந்தனம் பண்ணியிருக்கிறார் சுவாமி சுத பிரகாசிகாபட்ட அந்த விசிட்டாத்வை சப்தத்தை அவர் அந்த இடத்துல பிரயோகம் பண்ணியிருக்கிறார் ஆகல் சுத பிரகாசிக்காபட்டரே சொன்ன விசிட்டாத்வை இல்லாமல் போனாலும் கூட அந்த சப்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் சுவாமி எம்பெருமானாருடைய சீபாஷியாதிகளிலே பறக்க நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான் வேதாந்தங்களிலே மிருகதாரண் குமரிஷத் வாக்கியம் அதே மாதிரி கட்டோபரிஷத் வாக்கியம் பல இடத்துல வரக்கூடிய வாக்கியம் தான் என்ன வாக்கியம்னா முத்தியோகோ சமத்யுமாப்ரோதி எய்க நானேவ பசதி எவன் பேதத்தை பார்க்கிறானோ எவன் நானாத்தம் பார்க்கிறானோ எவன் பேதத்தை பார்க்கிறானோ துவைத்தத்தை பார்க்கிறவனுக்கு என்ன உண்டு மேல மேல மேல மேல சம்சாரம் தான் கிடைக்குமே தவிர ஒரு முடியாது ஓக்ஷராஜ்யம் கிடையாது எய்க நானே பச்சதி வாக்கியம் எய்க நானே பச்சதி முர்தோஹோ சூர்த்தி ஆப்ரோதி எய்க நானே பச்சதி இந்த முருத்தோஹோ சமுத்தியுமாப்ரோதிங்கிற வாக்கியம் பிரிருகதாரண்யத்திலே வரது கடோப நிஷத்திலே வர்றது ஆக ரெண்டு மோக் பதவி கிடைக்காது என்பது வேதாந்தத்துடைய பரவமான அபிப்பிராயம் அத்வைத்தம் பார்க்கிறவங்க தான் மோக்வன் மோக் கிடையாது இது வேதாந்திருக்கு அந்த வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன இது எல்லா வைதிகாலும் சொல்லணும் அத்வைதிகளும் சொல்ல வேண்டியதுதான் சொல்ல வேண்டியதுதான் இப்படிப்பட்டது வேதாந்த அது எப்படிப்பட்ட அத்வைத்தம் நிர்விசேஷ அத்வைத்தமா விசிட்டாத் என்கிற விஷய விசாரம் தான் பூர்வாச்சாரியால் பண்ணியிருக்கிறார்கள் ஆக தரிசனம் என்பதை சித்தாந்தமாக திருக்கச் மூலமாக தேவ பெருமாள் அருள் அர்த்தங்களை பரிசீலனம் பண்ண சுவாமி எம்பெருமானார் அது விசிட்டாத்வைத பரமாக நிர்வாகம் பண்ணுவது ஆச்சரியமான விஷயம் சீபாஷேத்ரே இன்னொரு இடத்துல இன்னொரு அபிப்பிராயம் காட்டினார் அதையும் பிரசங்காத்து சேர்த்து விஜயாபனம் பண்ணுகிறேன் தத்துவ மோக்ஷலாபகா வைதிகாட்சி சொல்றாந்த பத்தி நாம் அடைந்துவிட்டால் அமதைகி நானிய பந்தாக வேதாந்த வாக்கியம் இருக்கிறது தமே விதித்வா அதிமுத்திமேதி நானியா அயனாய் வித்தியதே ஆக பரமாத்ம ஞானத்தானே மோட்சமுண்டு பரமானவர மோரு மோட்ச மாகம் கடையது ஆஹ் ஜானத்தோட்சரு மோட்சோ கடையது தமே விமதை பதி நான பயன ஆஹ அமத்தாப்ஹேத்துமே போல தமே விதிக்க அதிமத்தியுமே மருத்து அனி இஷ்ட பிராப்தி இரண்டுக்கும் தப்பா உபாயம் வேதாந்திருமானார் வியானத்தை பார்த்தார் எழுதல தமிழ்ஷத்து எதுத்தம் அவிதாநிவத்தி ரீ மோட்ச விஜாநாட் சம்பவத்தீதி தர் அப்டியே அவிதாநிவத்தி மோகம்னா வேதாந்தான் ஒத்துணுட்டேனுட்டார் எம்பெருமாறார் பிர மோக்னார் சங்கராச்சாரியர் வேதாந்தார்த்தமாக நான் ஒத்துருட்டேனு பெருமானார் அவர் சொல்ற மோக் நானும் ஒத்துருட்டேன் அவர் சொல்ற உபாயம் நானும் ஒத்துழைட்டேன் அவித்யானி வெற்றி மோட்சம் தான் நானும் ஒத்துக்கிறேன் பிரம்ம ஜான உபாயம் நானும் ஒத்துருட்டேன் எல்லாம் ஒத்துணுட்டேன்னு பெருமானார் உடனே சிஷியாள் என்ன சுவாமி அத்வைதாச்சாரியால் ஒத்துருட்டேன் ஒத்துருட்டேங்கிறது அப்ப நம்ம மதம் வேறு அல்லவா அங்க நான் வியாக்கியானம் தத்ய ஜானம் கிம் இந்த பிரம்ம ஜ உபாயம் சொல்ாதனமான உபாயமானது வாக்கியின் வாக்கியார்த்த ஜம் இவர் எழுது உபாசனாத்மகமான ஜானம் தத்யஞ்சான கிம் ரூபம் இது விவேசனியம் வாக்கியார்த்த ஜானம் உத உபாசனாத்மகமான போதுவா அதுவே உபாசனாத்மகிறார் கொஞ்சம் இன்னும் விசிட்டமா சொன்ன சரணாகதிங்கிறார் இன்னும் கொஞ்சம் விசிட்டமா சொன்ன ஆச்சாரியாபிமான ஒரே ஜான்தான் அந்த ஜன எந்த ஏதோரு போது உபாதாத்மகமான ஜானம் பிரபத்தி ரூப ஜம் ஆச்சாரியாபிமான ஜானம் அதை பின்னாடி விவரிக்கிறார்கள் அது மாதிரி தத்துவ விசாரம் பண்ற போது பத்தி தத்துவ விசாரம் பண்ற போது அத்வைத்தம் என்கிற அர்த்தத்தை நாம் இல்லை செய்வோம் அல்ல அது நிர்விசேஷ பிரம்மாத்வை விசிட்டாதி சித்தாந்த ஸ்தாபகரான சுவாமி பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்திலே ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகித்திருக்கிறார் அந்த ஸ்ரீபாஷ்ய வாக்கியங்கள் அத்தனைக்குள்ளே இந்த வாக்கியத்துக்குண்டான தரிசிறப்பு மற்ற எந்த வாக்கியத்தையும் கிடையாதுன்னு மகாவித்வான்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல பெரிய விஷயம் அது அந்த ஒரு வாக்கியம் சுவாமி சாரிச்சிருக்கார் அதுதான் இந்த விசிட்டாத்ய சித்தாந்தத்துக்கு நிர்கமான நிச்சாயகமான நிர்ணயமான பிரமாண வாக்கியம் முன்னாடி வாக்கிய பச்சதி முருத்தோஹோதி நானாத்வம் பார்க்கிறானோ எவன் துவைத்தம் பார்க்கிறானோ எவன் வேதம் பார்க்கிறானோ அவருக்கு முர்துதான் கிடைக்கும் மருத்துரணம் கிடைக்காது தான் கிடைக்கும் மோட்சம் கிடைக்காது என்ன வேதாந்திருக்கிறதே எது தம் இப்படி சொல்லி அதுக்கு அர்த்தம்ரியதி எ கண்டிக்கிறது என்கிற விஷயத்துக்கு ரெண்டு சாரித்திருக்கிறார் ஜெகதஹா பிரம்ம காரியத்தையா இரண்டாவது தயாமிகேன ரெண்டுியா தர் அந்தியாமிக்மகத்தேன சுத பிரகாசி வியாக்கியானி காட்டினார் ததாத்மகத்தேனச்ச அங்கச்சகார பிரயோகம் பண்ணல அதுக்கு முன்னாடி சக்காரத்தை பிரயோகம் பண்ணார் பிரம்ம காரியத்தையா தரந்தரியாமிகாச்ச இந்த பிரயோகம் பண்ணாமல் முன்னாடி சக்காரம் பிரயோகம் பண்ணபடியால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு விதமான ஹேத்துக்களாலே நாம் தெரிஞ்சுக்கிறது ஜகத்து பிரம்மாத்மகம் ஜகத்து பிரம்மாத்மகம் அத்வைச்சாரியார் ஜத்தும்மாத்மம் எம்பெருமான சொல்றதா இரண்டாக வைத்தும் பிரம்மாத்மகம் சொல்லலாம் அந்த ஒன்றாக வைத்தும் பிரம்மாத்மகம் சொல்லலாம் என்று அந்த இரண்டு வீரான அபிப்பிராயத்தை கொண்டு இரண்டு வார்த்தை முன்னாடி சுவாமி சாரித்திருக்கிறார் பிரம்ம காரியத்தையா ியமிகச்சமத்தேன ஜ பிரம்மாத்மகன் தான் அந்த பிரம்மத்தை தவிர ஜகத்து தனியா கிடையாது இந்த அபிப்பிராயத்தில் ஜெகத்து பிரம்மாத்மகம் சொல்வது அது நம்முடைய சம்பிரதாயம் அல்ல ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் காரிய ஜத்துக்கும் பிரி பம்ய்தித் சங்கரபாக்யத்தில் சொல்ல உடனே ராமானுஜருடைய அசுத்தாத்யமும் அவர் சுத்தாத்யத்தம் சொல்றாருன்னா இன்னொருத்தர அசுத்தாத்வைத்தமா சொல்றா அல்ல சுத்தாத்வைத்தம் சப்தத்துக்கு எதிரான சப்தம் விசிட்டாத்யத்தம் அவருடைய மதானுகுணமாய் நிர்விசேஷ பிரம்மா துவைதம் இவருடைய மதானுகுணமாய் சவிசேஷ பிரம்மா தைதம் அது நிர்விசேஷ பிரம்மா இது சவிசேஷ பிரம்மா அவர் சவிசேஷ பிரம்மா அத்யத்தார் ரெண்டு பேரும் அத்வை தான் அந்த அத்வத்துக்கு எதிர்த்தட்டான துவைதம் அவர் சொல்ற துவைத்தம் வேறு இவர் சொல்ற தைத்தம் வேற இந்த விசிட்டாத்ய சப்தம் இருக்கிறது அது விசிட்டா துவைதம் சொல்லணுமே கொஞ்சம் தவறி போய் வசிட்டா தைதம் சொல்லப்படாது உடனேத்த சப்த இது கூற போது பரமாறு அந்த பல சப்தம் இருக்கிறது எார் இது ரெண்டு பேருமே ஏன் நானே பட்சது என்று பார்க்காதே துவைத்தம் பார்க்காதே வேதம் பார்க்காதே என்று சொல்லி இருக்கிறபடியால் அந்த வேதாந்தத்தை அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடிய வைதிகள் பார்க்கப்படாது நினைக்காதே நினைவாய் அபிப்பிராயப்பட்டது அவர் சொல்றதுக்கும் மூல காரணமாக ஒரு வாக்கியம் இருக்கிறது அந்த ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற காரணம் பிள்ளைகேடு அந்த புத்தனுக்கு தவப்பாரகர் அவர் சொல்ற சத்வித்யா பிரகடன இதுதான் சதேவசோமியா சாந்தோக மனுஷத்திலே ஆறாவது பிரபாடகத்திலே சத்வித்யா பிரகரணத்திலே ஜகத்துக்கெல்லாம் காரணமான பிரம்மத்தை பத்தி அவர் நிருபணம் பண்ணுகிறார் தவப்பனார் அதுல மூணு சப்தம் இருக்கமேவ அத்விதீயம் சதேவ ஒரு ஏவகாரம் இருக்கிறது ஏக ஏகமேவ் ஏற்கிறது அதிதீயம் கிடையாது என்ன அவதாரணம் இருந்தது அப்படின்னா ஒன்றாகவே இருந்தது அப்படின்னா என்ன இரண்டாவது இருந்தது அப்படின்னா என்ன சொல்லி இருக்கு ஏகமேவா என்பதானே இரண்டாவது கிடையாது ஒன்றுதான் சின்மாத்திரம் பிரம்ம ஏகமே பரமார்த்தா அது ஒன்றுதான் பரமார்த்த தத்துவம் தத் திண்ணமான சக பதார்த்தங்களும் அது எல்லாம் ஜெகத்தெல்லாம் மித்யா பதார்த்தங்கள் பிரம்ம ஜி வேறு பத்தி பிரம்ம சத்தியம் ஜெகத்து மிச்சா பிரம்ம சத்தியம் என்று என்ன கிடையாது கிடையாது அதுக்கு திருட்கள் பெரியோர்கள் ியத த பேசேஷ விசிட்டமானபடியால் எல்லா சவிசேகம் ஆனால் பிரம்ம என்னமா அதுக்கு சமானமா மத்தொன்னு கிடையாது அது விஜாத்திய மத்தொன்னு கிடையாது அது ஒன்னு கிடையாது பிரம்மத்துக்கு சஜாத்தியமான ஜீவனும் கிடையாது பிரம்மத்துக்கு விஜாத்தியமான பிரகதியும் கிடையாது பிரம்மத்துக்கு ஸ்வகமான கல்யாண குணங்களும் கிடையாது ஆக சதேவ ஏகமேவ பிரம்ம ஞானமாத்திர சுரூபமா இருக்கும் பிரம்மம் அந்த ஞான மாத்திர சுரூபமான பிரம்மத்துக்கு மற்றொரு ஜானமாத்திர சுரூபமான சஜாத்தியம் கிடையாது அஜ்யான சுரூபமான மற்றொன்னு கிடையாது அந்த ஞானத்துக்கும் ஞானம் கிடையாது இத கருத்து அந்த வாக்கியல்விசேஷத் தயிரப்படவில்லை அது மட்டுமில்லை எங்க விசிட்டாத்யர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது சவிசேஷ பிரம்மத்தை சொல்லித்து ஆக சவிசேஷ பிரம்மத்தை சொல்லித்து அதே வாக்கியம் நிர்விசேஷ பிரம்மத்தை அந்த வாக்கியம் சொல்லார் ஆக அந்த வாக்கியம் அத்தயத்துக்கு பாதகம் விசிட்டாத்ய சாதகம்னு எப்பெருமானால் அந்த வாக்கத்தினுடைய அர்த்தத்தை இப்போது நாம் அனுபவத்திலே கொள்ளுவோமானால் விசிட்டாத்தேரி சப்தத்துக்கு அர்த்தம் என்ன என்பதை ஒருவாறு நாம் புரிந்து முடியும் அதை பூர்வாச்சாரியார் அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள் அதுதான் இப்போது தலைப்புக்கு அனுகுணமான விஷயம் இதம் என்னால் நானாத் தம் ஏகம் என்னால் எதிர்த்தட்டான சுடைய பூர்வாச்சாரியம் பானை ஆயிரம் மடகு நேற்று ஒரே மனுஷராமனா எத்தனை விசித்ராக்காரத்தோடு ஜெகத்திருக்கிறது ஆனா நேற்று ஒரே பிரகிரு கடந்தது அந்த பிரகிருதி தமஹா பரே தேவை ஏகிபவதி என்று பரமாத்மாவில் ஒன்றி கடந்தது ஒன்றும் ஒன்றும் ஒன்று ஜாரமாக ஆக்கினத்தான் சொல்றத்தில் ஜெகத்து ஏகமே நாமரூபி அனருகமாக கடந்தது நாமம் இருக்கு எல்லாத்துக்கும் ரூபம் இருக்கு இந்த நாமரூபங்கள் சிட்டி காலத்திலே பிரய காலத்திலே நாமரூபங்களை இழந்து தரவஸ்த் கிடக்கிறது நம்ம வீட்டில் ஒரு ஆயிரம் இடத்துல வர சர்வஸ்தமாக கிடக்கிறது நாமரூபங்களை இழந்து சப்தம் வராத இடமே கிடையாது பாடினார் அவ்வளங்கள் எல்லாம் நம்மள வீட்டிலே நாமரூப விபாக நாமரூப விபாகங்களை இழந்து சர்வஸ்தமாக கிடக்கிறது ஏக்கமேவ ஆக பிரளய காலத்திலே ஏகத்துவம் ஏகத்துவம் என்ன நானாத் தான் என்ன ஏகத்துவம் இதுவேனா இதுவேதான் இந்த ஜெகத்தேதான் ஏக்கமா இருந்தது ஜெகத்தேதான் பிரளய காலத்திலும் ஜெகத் ஜெகத் உண்டு பிரளயக்காரத்திலே ஜெகத்து ஏகாக்காரமா இருக்கிறது பிரகிருத்தின்னு சொல்லலாம் படியா இருக்கவே தவிர விசித்திராக்காரம் கிடையாது ஆனா இப்போதோ நானாக விசித்தமா இருக்கிறது ஆக இப்போது விசித்திராக்காரம் இருக்கிறபடியால் நானாத்தம் இது பிரணயக்காரத்தை இல்லாமல் போறபடியா ஏகத் தானாத்தே சதிக்க ஏகத்தா இந்த வச்சனத்தை உதாகரித்து இது அர்த்தத்தை இப்படி சொல்லப்படாது அப்படித்தான் சொல்லணும்னு சுவாமி எம்பெருமானார் அத்புதார்த்தம் காட்டி அருளினார் வேதார் சங்கிரகத்திலே அவர்த்தம் என்ன காரணமாயிருப்பதும் பிரம்மன் காரியா இருப்பதும் பிரம்மந்தான் காரணமும் பிரம்மந்தான் காரியமும் பிரம்மந்தான் அத்வைத்தஞ்சொல்லைய சம்பிரதாயமா இருக்கிறபடியே விசிட்டயோஹோ அத்வைதம் என்கிறார் சுதப்பிரகாசிப்பட்ட முக்கியமான விஷயம் இந்த வாக்கியம் என்னமா சொல்லி ஏக்கமேவ அடுத்தது அத்விதீயம் சுத்த பிரகாசிகளில் வியாக்கியார் பண்ணார் என்பது மாநாருடைய பல இடத்துல இது மாதிரி அபிப்பிராயம் காட்டியிருக்கார் ஏகமேவ இப்பொழுது என்ன நானா அப்பொழுது ஏகமேவா இப்பொழுதுமா இருக்கிறது அப்பொழுது சூக்மாக்காரமா இருக்கிறது இப்பொழுது கடை சராவாதிகளா இருக்கிறது நேர்த்திக்கு முற்பிண்டமா இருக்கிறது இன்றைய தினம் பிரகதி பிராகுதங்களா இருக்கிறது அன்றைய பிரகதியா இருந்ததுன்னு ஐக்கியம் இப்போது இருப்பதும் பிரகதி தான் இருந்ததும் பிரகிருதி இப்போது இருப்பதும் பிரம்மந்தான் அப்போது இருந்ததும் பிரம்மந்தான் இப்போது பிரகதிசித்தமான பிரம்மம் அப்பொழுது பிரகதிவிசிட்டமான பிரம்மம் ஆனா அந்த பிரகதி பிரகதியா இருந்தது பிரய காலத்திலே அந்த பிரகதி பிராகதமான திசாபிஷேகத்தை அடைந்தது சிட்டி காலத்திலே பிரளய காலத்தில் பிரகதிதான் பிராகதமும் பிரகதி தான் அருவா தான் இது அசித்து தான் அது சூக் நிலை இது ஸ்தூலமான நிலை ஆக சூக் சிரச்சிட்டு விசிட்டம் பிரம்ம காரணம் பிரம்ம ஸ்தூல சிறைச்சிது விசிட்டம் பிரம்ம காரியம் பிரம்ம இந்த காரணம் பிரம்ம காரியம் பிரம்ம அந்த இரண்டு பிரம்மங்களுக்கு அத்வைத்தம் சொல்ற சம்பிரதாயம் தான் விசிட்டயோகோ அத்வைதம்